அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லியில் இருந்து சீ மனுவில் சிந்தனின் தலைப்பு நாட்டு பற்று நம் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் பகத்சிங்கும் ஒருவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியமையால் அவருக்கு தூக்கு தண்டனை ஆங்கிலேயரால் விதிக்கப்பட்டது தூக்கிலிடுவதற்கு முன் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று பேச அனுமதித்தது ஆங்கிலேய அரசு தாம் இறப்பது பற்றி பகத்சிங் வருந்தவில்லை ஆனால் தன்னை ஒரு குற்றவாளியாக நினைத்து தூக்கில் போடுவதைத்தான் அவர் விரும்பவில்லை அதற்கு பதிலாக தன்னை ஒரு எதிரியாக நினைத்து சுட்டு கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய இறுதி விருப்பத்தை தெரிவித்தார் நீ எப்படி மிரக்கத்தான் போகிறாய் உன்னை எப்படி கொன்றால் என்ன என்று அலட்சியமாக ஆங்கிலேயர் கேட்டனர் அதற்கு அவர் என்ன கூறினார் தெரியுமா தூக்கிலிடும்போது என் கால்கள் என்னுடைய தாய் மண்ணை தொட முடியாத உயரத்தில் இருக்கும் ஆனால் துப்பாக்கியால் சுடும்போது என்னுடைய தாய் மண்ணை தழுவியபடியே உயிர் விடுவேன் அதுதான் எனக்கு பெருமை என்று பகத்சிங் கூறினார் ஆம் என்னே பகத்சிங்கின் நாட்டு பற்று நாமும் நம் தாய் நாட்டின் மீது பற்று வைப்போம் பெற்ற விடுதலையே பேணி காப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி